क्षिणामूर्तिशिकेन्द्र मुनीशिकाई वि मोक्ष साधन संसार वि मोक्ष பிறக்கிறது மாத்தமல்ல பிறந்ததிலிருந்து சாகர வரைக்கும் படுற அவஸ்தைகள் சுகதுக்கங்கள் இது சுகமா இருக்கிற போது யாருக்கும் சிரமமா இல்லை துக்கம் வர்றபோது தான் இதை தாங்க முடியும் துக்கமும் வாழ்க்கையினுடைய அம்சந்தாங்கிற ஏற்றுக்கிற அளவுக்கு பக்குவம் ஒருத்தனுக்கு இருந்தார் துக்கம் ஒன்றும் பண்ணாரு எப்ப சுகத்தை நாம் அனுபவிக்கிறோமோ அப்போ நம்ம துக்கத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தயாராகத்தான் இருக்கணும் இளமையை அனுபவிக்கிற நாம் முதுமைக்கும் தயாராகத்தான் இருக்கணும் ஆரோக்கியத்தை அனுபவிக்கிற நாம் ரோகத்துக்கும் தயாராகத்தான் இருக்கணும் உறவுகள்லாம் சேர்ற போது இருக்கிற சந்தோஷத்தை விரும்புற போது உறவுகள்லாம் பிரியற போது ஏற்படுற துக்கத்துக்கும் தயாராகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற பக்குவம் ஒருவனுக்கு இருந்தால் சம்சாரம் சம்சாரம் இல்லை ஏன்னா உபனிஷத்தை சொல்றது ஹருஷோக்கி இந்த உண்மையை அறிந்தவனுக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை ஹருஷா மருஷ பயோத்வேகி முக்தோ எஸ் சஜமே ஹர்ஷம் அமருஷம் பயம் உத்வேகம் இதிலிருந்து விடுபட்டவன் தான் பகவானுக்கு பிரியமானவன் தான் என் அர்த்தம் முக்த புருஷன் அர்த்தம் வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் வளர்ச்சியும் தேய்வும் வெற்றியும் தோல்வியும் இயற்கை நியத்தி அப்படிங்கிறத சந்தோஷமா எவன் ஏத்துக்கிறானோ அவன் முக்தன் அறிவுபூர்வமா ஏத்துக்கிறவன் தான் இதுதான் நம்ம படிக்கிற சாஸ்திரங்களுடைய சாரம் இந்த மனச ஆழமா பாதிக்கிறது அதனால இன்னொருத்தனுடைய தன்னுணர்வுக்கும் உண்மைன்னு நினைக்கிறான் அதுக்கு மதிப்பு தர்றான் எல்லா தன்னுணர்வுகளுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு உடம்பு இருக்கு உறவுகள் பொருளாதாரம் இருக்கு சூழ்நிலை இருக்கு இத்தனை இருக்குறோம் மனசுங்கிறது எல்லாருக்கும் நாம் எல்லோருக்கும் இன்ப துன்பம் பொதுவானது எனக்கு இருக்கிற இன்பத்துக்கு காரணம் வேறாக இருக்கலாம் துன்பத்துக்கு காரணம் வேறாக இருக்கலாம் எல்லோருக்கும் இன்பம் துன்பம் என்கின்ற அனுபவத்தில் மாற்றம் இல்லை நம்ம உண்மையை நம்பி அதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ரியாக்ட் பண்றோமே சுகம் வந்தா குதிக்கிறோம் அழறும் எதிர்ச்செயல் புரியும் அப்ப இதுல இருந்து எப்படி இதை விட முடியுமா நிஜமாவே இப்ப இந்த கண்ணாடியை கழித்து வைக்கிற மாதிரி பிராபலத்தை கழட்டி வைக்க முடியுமா ருத்ராஷயத்தை கழிட்டு வைக்கிற மாதிரி வைக்க முடியுமா துணியை அவுத்துட்டு மாத்துற மாதிரி மாத்திக்க முடியுமா முடியாது உள்ள மனசு சேர்ந்து உட்கார்ந்துருக்கு இல்ல ஏதாவது ரிலேஷன்ஷிப்னா வேண்டாம் தூக்கி போட்டு போயிடலாம் எனக்கு அம்மா வேண்டாம் அப்பா வேண்டாம் அண்ணன் தம்பி வேண்டாம் தூக்கி போயிட்டு வந்து எங்க போனாலும் என் மனசை விட்டு நான் பிரிக்க முடியாது அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் என் உடம்ப தூக்கி போட முடியுமா தூக்கி போடணும் தற்கொலை பண்ணிக்கணும் உடம்பு ஒண்ணு பிரச்சனைக்கு காரணமே உடம்புக்குள்ள ஒருத்தனுக்கு பிரச்சனையா இருக்குறது பரிபூர்ண தாதாத்மந்தோடு இருக்கு மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தோடு இருக்கு அந்த அந்தக்கரணத்தின் மூலமாகத்தான் ஸ்தூல சரீரத்திலே சம்பந்தம் கட்டின் இருக்கிற துணியிலிருந்து அத்தனைக்கும் சம்பந்தம் ஸ்தூல சரீரத்தின் மூலமா அப்ப எனக்கு என் மனசோட சம்பந்தம் இருக்கு என் மனசு மூலமா என் உடம்புக்கு சம்பந்தம் இருக்கு அது மூலமா என்னுடைய புறத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருள்களோடும் எனக்கு சம்பந்தம் இருக்கு அந்த சம்பந்தம் எனக்கு வந்து நூறு சதவீதம் சுகமும் கொடுக்கக்கூடியதாக இல்லை நூறு சதவீதம் துக்கமும் கொடுக்கிறது இது பிரபஞ்ச நியத்தி இந்த நியத்தியை யாரும் மாத்த முடியாது மோக் சாதனம் நிவத்தி உபாயம் நிவர்த்தி உபாயத்தை ஒரு ஒரு மகாத்மா ஒரு ஒரு கோணத்தில் சொல்றாங்க எனக்கு தேவை என்ன வேண்டாம் எ நினைக்கிறோ எனக்கு சுக்கமும் ஒழுங்குபடுத்து மனதை பண்படுத்து மனதை படுத்து ஒருமுகப்படுத்து ஒருமுகப்படுத்தி லயப்படுது ஒரு பீரியட்ல விடுபட்டுள்ள அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக அனுப்பப்படுகிறது இந்த அருள் உரைகளை உங்கள் மொபைலில் பெற டபுள்